வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்டருடைய குலத்திலே அவருடைய பேரனுக்கு மகனாக தோன்றிய வேதவியாசன் அருளி செய்தது மகாபாரதம் இதிஹாசம் இதிஹாசம்னு கொண்டாடுகிறோம் ராமாயணமும் மகாபாரதமும் இதிஹாசங்கள் இதிஹாசம் நாள் இப்படியன்னோ நடந்தது பொரு இப்படித்தானே இந்த சரித்திரம் நடந்தது இப்படித்தானே நிகழ்வு இறந்தது அப்ப அந்த நிகழ்வு உயர்ந்த நிகழ்வாக இருக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்வதாலே பிற்பட்ட மக்களுக்கு பயன் இருக்க வேண்டும் அதனாலதான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வியாசர் எழுதி வைத்திருக்கிறார் அதே வால்மீகி எழுதி வைத்திருக்கிறார் இப்ப நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ நிகழ்வுகள் உள்ளன அதெல்லாத்தையும் எல்லாரும் ஒன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கல நாம டைரி எழுதினா கூட அதை யாரும் பப்ளிஷ் பண்ண போறது கிடையாது நம்ம டைரியில அந்தரங்கமாக பல விஷயத்த எழுதி வச்சிருக்கோம் அது புறத்தையாருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருவோம் எத்தனை பேர் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கு போறா ஆனால் பல மகான்கள் அவர்களுடைய டைரியை கூட பப்ளிஷ் பண்ணலாம் அந்த அளவுக்கு திறந்த புத்தகமாய் டிரான்ஸ்பரண்டாக அவர்களுடைய வாழ்க்கை உள்ளது இப்போ மகாபாரதத்தில் எத்தனையோ கதைகள் நடக்கிறதே அதில் வஞ்சனை உண்டு ஏமாற்றுதல் உ நல்லெண்ணம் உண்டு தான தர்மம் உண்டு வீரம் உண்டு எத்தனையோ உண்டு இதுல வீரம் தான தர்மங்கள் நல்ல உபதேசங்கள் இவற்றோட மட்டும் வியாசர் நெடுச்சுடல நடந்தது தீய பக்தனையும் சேர்த்து தான் எழுதி வச்சிருக்காங்க இல்லைன்னா திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டது இதை எழுதி வச்சுட்டோம்னு சொன்னா ஓ இவர்கள்லாம் எப்படிப்பட்டவான் வருங்கால சந்ததிக்கு தெரிஞ்சிடும் அது தெரியக்கூடாது அப்படின்னு யாரும் மறைத்துவிடவில்லை திரௌபதி மானபந்தம் எழுதப்பட்டது ஆடி ஜெயித்து விட்டார் தன் ராஜ்யத்தை அவனிடத்தில் இருந்து பறித்து விட்டார் என்பதும் தெரிகிறது அறக்கு மாளிகையில் வைத்து பாண்டவர்களை கொல்ல முற்பட்டான் துரியோதனன் தீய செயலில் ஈடுபட்டான் தீயவன் அப்படிங்கறதும் புரியது பிள்ளை பாசத்தாலே கண்ணை மறைக்க உட்கண்ணான அறிவு கண்ணையும் இழந்த திருத்தராஷ்டிரன் கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்காமல் ஏமாற்றினான் அதுவும் புரிகிறது பல பேரும் சேர்ந்திருந்து ஒன்றாக கொன்றார்கள் குற்றம் அதுவும் தெரிகிறது அப்ப இந்த குற்றத்தெல்லாம் மறைச்சோடலையே எல்லாத்தையும் எழுதித்தானே வச்சிருக்கா நல்லதையும் எழுதிருக்கார்கள் தீயத்தையும் எழுதியிருக்கார்கள் அப்ப திறந்த புத்தகம் மகாபாரதம் என்ன சில சமயத்துல தோணும் வியாசராகட்டும் வால்மீகி ஆகட்டும் இவள்லாம் இந்த தர்மத்தையே போற்றுமவர்கள் அன்னைக்கு இருக்கிற நல்லதை மட்டும் சொல்லுவா எத்தனை அழுக்கு அன்னைக்கு இருந்தது தெரியுமா அழுக்கு கூடைய திறந்து பார்த்தான அழுக்கு தெரியும் என்ன சொகமில் அவர்கள் அதை மறைக்கவே இல்லை நன்கு வெளிச்சமாகத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது நல்லத்தையும் சொல்லிருக்கா தீயத்தையும் சொல்லிருக்கார்கள் நாம செய்ய வேண்டியது நல்லத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீயத்தை வேண்டும் அப்ப வியாசன் நடுநிலையாளர் வால்மீகி நடுநிலையாளர் இல்லைன்னா வால்மீகி சீதையை ராவணன் அபகரித்து போனான் என்று எழுதியிருப்பாரா சீதைக்கு ஒரு குற்றத்தை போலே பேச்சு என்ன எழுதி இருப்பாரா ராவணன் என்னென்ன ஆபாசமாக பேசினான் என்ன எழுதி வைத்திருப்பாரா எழுதி இருக்கிறார் என ராவணன் எப்படிப்பட்டவன்கிறத சரிவர புரிந்து வேண்டும் இல்லையோ இல்லைன்னா அவனேதோ நல்லவன் போல் இருக்கு அப்படிங்கிறப்பலாம் நமக்கு தோண்டி போடும் இல்ல அவன் தீயவன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால தீயவன் போல் என்று நாம நினைப்போம் அனைத்தும் அறிந்திருந்தான் வேணுமென்ற தீம்பாலே அகங்காரத்தாலே தீயவனாகி போனான் இதுதான் ராவணன் இப்ப இந்த ரெண்டு பக்கத்தையும் எடுக்க எழுதுறா நல்லத்தையும் எழுதி தீயதையும் எழுதுறார்கள் என்னால் நாம ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் எந்த காலத்திலையும் நல்லது இருந்திருக்கு தீயது இருந்திருக்கு அது ஒண்ணு கிருதயுகம்னு சொன்னா நல்லது மட்டுமே இருக்கும் தீயதே இருக்காது கலியுகம்னு சொன்னா தீயது மட்டும்தான் இருக்கும் நல்லதே இருக்காது இதெல்லாம் தவறான கண்ணோட்டங்கள் கண்டிப்பா எல்லா காலத்திலும் நல்லவர்கள் உண்டு எல்லா காலத்திலும் தீயவர்கள் உண்டு என்ன அதனுடைய பர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நாட்டு நடப்பா இருக்கட்டும் சமுதாயம் நடப்பா இருக்கட்டும் கலாச்சாரம் மாறுதலுக்குட்படுகிறது அதுக்கு தகுந்தாப்ல வேணா கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கலாம் மற்றபடி நல்லார்களும் தீயார்களும் எப்போதும் உண்டு தீயதும் கண்டிப்பா இத்திஹாசங்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ளன நாம் அதை சீர் பார்த்து இந்த தீயதின் வழி போகக்கூடாது இந்த நல்லதின் வழி போக வேண்டும் என்பதை நான் தானே முடிவு எடுத்துக்கணும் அதுக்கு தானே பகவான் ஞானமும் இருக்குமீக்கு அடையாளம் காட்டுறார் வியாசர் அடையாளம் காட்டுறார் அப்ப எதுக்கு அவர் அடையாளம் காட்டுறார் அன்னைக்கு இருந்தவா குற்றவாளிகள் பிராண்ட் பண்றது இப்ப அவர் வேலை இல்லை நீ அந்த குற்றத்தை புரியாதே நமக்குறைப்பது வேலை இதுதானே நமக்கு புத்திசாலித்தனம் இப்ப என்னைக்கோ இருந்தவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறதா நம்ம வேலை அவனுடைய குற்றத்தை கண்டு நாம பண்ணாது இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் திருத்தராஸ்கிரனை பார்த்து இதை போல நமக்கும் பிள்ளை பாஷன் பெண் பாஷன் கண்ணமறைத்து தர்மத்தை மீறி நடந்துடக்கூடாது நடந்துட்டா நாளைக்கு அதே பெண்ணுக்கும் பெல்லைக்கும் இத்தனை ஆபத்து வந்துவிடும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் இந்த திருத்தராஸ்கரங்கிற கதாபாத்திரமே ஒருத்தர் சொல்லலாம் ராமராவணன் கதை எல்லாமே பொய் சுவாமி எல்லாம் வெறும் இட்டுக்கட்டப்பட்ட கதை அதே போல பாண்டவர்கள் கண்ணெல்லாம் வாழ்ந்ததே கிடையாது அனைத்தும் இட்டு கட்டப்பட்டது சொல்லட்டுமே அப்படியே வச்சுக்கோ அது உண்மை இல்ல அந்த வாதம் தவறான வாதம் எப்படி வேணா நிரூபிச்சுடலாம் இதெல்லாம் நடந்ததுங்கிறதே இல்ல அபிபகமாய் ஒருவேளை இந்த வாதம் சரி அப்படின்னே வச்சிருந்தா கூட இருக்கட்டும் நல்ல ஒரு நீதி கதைய வச்சுக்கோமே இந்த கதையை பார்த்து நல்லது எதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கதையை பார்த்து தீயது எதுன்னு கண்டு அது வரைக்கும் கண்டிப்பா பயன்படும் ராமன் எப்பேற்பட்ட மரியாதா புருஷோத்தமன் நேர்மையை வடிவடுத்தவன் அதை தெரிந்த போதுமே கண்ணன் எவ்வளவு ஆச்சரியமா கீதைய பண்ணணும் அறிந்து கொண்டால் போதுமே அப்படித்தான் எடுத்துக்கொண்டு என்னென்ன உபதேசித்தார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் யாரொருத்தனுக்கு மிக நெருங்கிய நல்லத நினைக்கக்கூடிய சுகிருத்து சுகிருத்து இவன் நன்னா இருக்கணும்னு அந்த குணத்துக்கு பேர் சுஹயம் உடையவன் நல்ல கிரதையும் இருக்கு நல்ல கிரதையும் இருக்குன்னா இவன் நன்னா இருக்கட்டும் நம்மளை பார்த்து பொறாமப்படாதவன் நாம நன்னா இருந்தா நல்லா இருந்துட்டோமேன்னு வயிறு எரியாதவன் இப்படிப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பா வேணும் இது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிகள்ல ஒருத்தர் மட்டும் நன்னா இருந்திருக்கலாம் அவர் எப்படியான மத்த பேருக்கு உதவி புரிவார் இருந்தாலும் அவர் ஓஹோன்னு படிச்சாரோ இல்ல ஓஹோன்னு வியாபாரம் பண்ணாரோ பணக்காரரா இருக்கலாம் நன்னா படிச்சவரா இருக்கலாம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கலாம் தன்னாலான உதவி அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கக்கோ பண்றார் அவர்களும் ஓரளவு இருப்பார் ஆனா என்னதான் இருந்தாலும் அவரை விட வாழ்க்கை தரத்துல கொஞ்சம் குறைச்சலா இருக்கான்னு இந்த நாளுக்கு அந்த நாளுக்கும் பெரிய வித்தியாசம் அதை நினைத்து நினைத்து இந்த காட்சியில் இருக்கிறவா குறைப்பட்டுக் கொள்ளுகிறோம் பொறாமைப்படுகிறோம் அது தேவையே கிடையாது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்தர் வசந்த நிலையில இருக்கலாம் மற்ற பேர் அப்படி பேரு சொல்லிக்கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லாத இருக்கலாம் இதுக்கு சிறந்த உதாரணம் எது தெரியுமா உருத்தன் கண்ணன் எல்லாரிடத்திலும் பெயர் பெற்றான் ஆனா கூட பிறந்த எத்த பேர் எட்டாவது கர்ப்பம் கண்ணன் முன்னாடி இருக்கிற ஏழு பேர் எங்கே பேராவது ஆர்கானு தெரியுமா கண்ணனுக்கு முன்னாடி பிறந்தவள் யோகமாயான்னு சொல்லுகிறோம் உண்மையில் கண்ணனுக்கு பின்னாடி பிறந்த தங்கை அவள் ஏழாவது கர்ப்பம் செதைந்து போய் அவர்தான் பலராமனாக கர்ப்பமே மாற்றப்பட்டார் மற்ற ஆறு குழந்தைகளுடைய பேர் கூட தெரியலையே மொத்த பேரும் கொல்லப்பட்டுவிட்டார்கள் கம்சன் அனைவரையும் மக்கள் அறுவரை கல்லிட மோத சிக்கன வந்து திறந்தான் கண்ணன் அல்வார் பாசம் அப்ப அதிலிருந்தே பல பேர் தெரியாம இருக்கலாம் அதுக்கே சீவர்கள் பிரயோஜனம் அர்த்தம் கிடையாது ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் அப்ப அந்த ஒருத்தரை கண்டு பொறாமப்படாமல் இருக்கணும் அந்த நாளுக்கு இந்த நாளுக்கும் வாழ்க்கை தரத்துல ஒருத்தர் உயர்ந்தவராக இருந்தா உடனே அதை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறோம் எப்படியாவது நாம் அந்த தரத்துக்கு உயரணும்னு அந்த செலவு அந்த பட்டா அந்த லக்ஸுரி அத பார்த்து நாம அதை உடனே அடங்கும் அவர் எந்த கார்ல போறாரோ நான் அதை பெட்டர் கார்ல போனும் அவர் எத்தனை பெட்ரூம் பங்களா வச்சிருக்காரோக்கணும் இது ஆண்களுக்குள்ளும் சரி இன்னும் பெண்களுக்குள்ளும் சரி இந்த மனப்பான்மையோ இப்படி இருக்கிறவன நண்பனா வச்சுக்காங்கிறார் ஒரு நண்பன் எப்படி இருக்கவனும் நாம நன்னா இருந்தோம்னால் நன்னா இருக்கட்டும் பகவதால நன்னா இருக்கார் பெருமாறுடைய அருள் இன்னும் கிடைக்கட்டும் அப்படி நம்ம மனசார வாழ்த்த வேண்டாமா இதில் ஆச்சரியம் தெரியுமா அப்படி வாழ்த்திறவன் தான் நம்ம விட உயர்ந்தவன் நாம பணக்காரனா இருந்து விடலாம் படிச்சவனா இருந்து விடலாம் ஆனா மனசாலம் நல்லவனா இருக்கணே அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்துட்டா நம்ம விட அவன் எவ்வளவு படி உயர்ந்து விடுகிறான் தெரியுமா ராமன் உயர்ந்தவன் தான் ஆனா அந்த ராமனை சொல்லலாமா குகனை சொல்லலாமான்னா ராமனையே அனைத்துமாக கொண்டு அவனுக்காக உயிரை கூட கொடுப்பேன் என்று சொன்ன குகன் எவ்வளவு உயர்ந்தவன் ராமன் இக்கரையிலிருந்து அக்கறை போயிட்டார் கங்கைக்கரையை தாண்டி குஹன் கொண்டு போய் அங்கிருந்து பிறப்பிட்டு பரத்வாஜ முனிவரை சேவி சுட்டு ராமன் சித்திரூடத்தை நோக்கி போய்விட்டார் இனி அவரை சந்திப்பதற்காக வருகிறான் பரதம் பட்டம் கட்டி நாட்டை ராமனிடத்தில் ஒப்படைத்து அவரை திரும்ப நாட்டு கழைப்போம் என்கிற எண்ணத்தோடு பரதன் வருகிறான் கங்கை காப்புறம் நிற்கிறான் குஹன் கண்டான் இவனேன் வந்தான் அந்த கோபம் கொப்பளித்தது இவனை ஒரு ராமனிடத்தில் அண்டவிடக் கூடாது இவனை கொன்றுவிட போகிறேன் அப்ப அந்த குஹன் நினைக்கிறான் நான் மட்டும் உயிருக்கு பயந்து கொண்டு பரதனை ராமனிடத்துல போகிறதுக்கு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ நாளைக்கு ஊர்லாம் என்ன சொல்லு தெரியுமோ நாய்க்குகன் ஏழை குஹன் நாய்க்குகன் இறந்திலன் என்ன ஏசாரோ ராமன் தோடோட தோல் கை போட்டுண்டு என்ன தம்பி சொல்லிருக்கார் நண்பன் சொல்லிருக்கார் அதுக்காக உயிரை கொடுக்கணும் ராமன் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நன்னா இருக்கணும் அதற்காக என்னவனா செய்வேன் இப்போதே உயிரை துறக்கிறது தயாரானான் அப்ப ராமனிடத்துல அவனுக்கு எவ்வளவு வந்து ஊர் நாள் பார்த்து போயிருக்கார் ராமன் அந்த ராமனுக்காக இவ்வளவு பெரிய படை எதிர்க்க துணிந்தான் என்றால் ராமனுக்கு நல்லது நினைக்கிற நண்பன் அதே போலத்தான் சுக்ரீவன் என்ன ஆபத்து வந்தாலும் ராமனை காப்பாற்றணும் விபீஷணன் மூலமாக ஆபத்து வந்தாலும் அவனையும் அண்டவிடக் கூடாதுன்னு நினைத்தான் ராவணன் மூலம் ஆபத்து வந்தாலும் அண்டவிடக் கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் நண்பன் அடுத்து விபீஷணன் விபீஷணன் ராமனை காப்பதற்காக எத்துணை தன் கூட பிறந்தவனையே தொடர்ந்தும் தார்மீகனான ராமன் பக்கலில் நிற்க வேணும்னு ஆசை கொண்டான் அப்ப அத போல நண்பர்கள் நமக்கு வேணும் யாரு உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே எடுக்கன் களைவர் நாம் நட்பு நம்ம கை எப்படி நமக்கு உபயோகப்படுறது இடுத்துல கட்டி எடுக்கிற வேஷ்டி சட்டுன்னு நழுவடுத்தும் வச்சுக்கோ அது நழுவி பார்த்து நான் கைக்கு ஆணையிட்டா கை போய் அதை பிடிக்கும் யாராவது அடிக்க வராமச்சுக்கோ சட்டுன்னு கண்ணை உடனே சுமட்டிக்கிறோம் உடனே கண்ணை மூடிக்கிறதுக்கு போறோம் அப்பெல்லாம் இந்த கண் சுமிட்டுறப்போ கையோ நான் கண்ண காப்பாத்துமா யாரோ அடிக்க வரா போல் அனுமதியா கேட்கும் அப்ப இடுத்துல இருக்கிற அவளை கை காப்பாத்தியோ அத போல என்னிடத்தில் நன்மை நினைப்பவனாய் என்னை காக்க காத்திருப்பவன் தான் நண்பன் வடமொழியில் மித்திரன் என்று நண்பனுக்கு பேர் கூறுகிறார்கள் மிதாத் திராயித்ரஹா மிதாத் ஆபத்திலிருந்து திராயத்தே காப்பவனே நண்பன் அப்ப ராமன் நண்பன் ஏற்றுக்கொண்டான் கங்கைக்கரையிலே குகனை ஏற்றான் பம்பைக்கரையிலே சுக்ரீவனை ஏற்றான் கடற்கரையிலே விபீஷணனை ஏற்றான் இவர்களெல்லாம் சுகிருத்துக்கள் ராமன் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா ராமன் குடும்பம் நன்னா இருக்கணும் ஒரு நிமிஷம் பரதனை பத்தி குகன் தப்பா நினைச்சுட்டானே உடனே பரதன் கிட்டக்கு வந்து இவன் எவ்வளவு நல்லவன் தெரிஞ்ச உடனே குகன் தன்னைத்தானே எவ்வளவு நொந்து கொள்ளுகிறான் தெரியுமா ஓ ராமனின் பின் பிறந்த தம்பு போய் குற்றவாளி நினைத்தேனே என் புத்தியை சொல்லிக் கொள்ள வேண்டும் எனக்குத்தான் மூளை இல்லாத பொடுத்து மனசு ஒழுங்கா புத்தி யோசிக்காமலே போடுத்து இப்படிதான் நினைச்சேன் ராமன் தம்பி கூட குற்றவாளி ஆவனா எனதான் இருந்தாலும் ராமனுடைய கூட பிறந்தவர்கள் ஒரு நாளும் குற்றம் புரிய மாட்டார்கள் அந்த அளவுக்கு நட்பு நட்பின் சீர்மை என்னால் அதை நம் பாரத தேசத்துல எப்பப்படியோ கண்டுகொள்ளலாம் மற்ற எந்த தேசத்தில் இருக்கிற நண்பர்களை காட்டிலும் ரிஷிகள் காலத்திலிருந்து ஆழ்வார்கள் காலத்திலிருந்து ஆச்சாரியர்கள் காலம் வரை இதிகாசம் புராணம் அனைத்திலும் எத்தனை நெருக்கமான நட்பு கூறப்பட்டுள்ளது ஒரு ஆச்சரியமான செய்தி பகவானையே நண்பனா நினைச்சுக்கணுங்கிறது பிரகலாதன் போயிட்டு பாடசாலைக்கு போயிட்டு வந்தான் சிறன் கட்சிக்கு வைத்து என்னென்ன பாடம் படிச்சுட்டு வந்தே என்று கேட்டான் அப்ப குழந்தை பதில் சொல்ல ஆரம்பித்தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ சிரவணம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் தாஸ்யம் சச்சியம் ஆத்மநிவேதனம் இதுவும் சார்பிதா விஷ்ணு பக்தி அவலட்சணா இதோ ஒன்பது விதமான பக்தியை பற்றி கூறுகிறேன் ஒன்னு ஒண்ணு திருமாள பத்தி கேட்கணும் அவரை பத்தி வாயார பாடணும் எப்போதும் நினைக்க வேண்டும் அவன் திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணணும் திருவடிகளில் வணர வணங்க போகணும் இதுல ஒன்னு ஒன்னா சொல்லி வச்ச சனிடத்தில் நட்பு வேண்டும் அவன் நண்பன் நாம் நண்பன் சுவாமி பகவான் இறைவன் அல்லவா அவனை போய் நண்பன் நட்டு நிலக்கணம் என்ன நன்னா இருக்கணும் என் நண்பன் நினைக்கணும் அவனுக்கு கஷ்டம் வரச்சியை நான் காப்பாற்றணும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவனுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இவன் தானே நண்பன் இப்படி இருக்கிற நண்பர்களை கண்டிப்பா வச்சுக்கணும் இந்த நண்பர்கள் நமக்கு இல்லாத போயிட்டாலும் பெருங்கஷ்டம் இந்த நாள்ல பார்த்தேன்னா சில பிள்ளைகளா சில பெண்களா கொஞ்சம் அலுஃபா ரொம்ப குடும்பத்தோட ஒட்டிக்கிறது கிடையாது நல்ல பிள்ளைகள் தான் அதுலயும் ஒண்ணு குறவில்லை ஆனா தனியா அவ ரூம் அவ கம்ப்யூட்டர் உண்டு அவா டிவி உண்டு அவா புஸ்தகம் உண்டு அப்படியே இருந்துருவா நமக்கு தோணும் ஏன்னா நம்ம கிட்ட இவ்வளவு ஒண்ணும் ஒட்டு உறவு இல்லாத இருக்கானே இப்படியே இருந்தா நாளை கல்யாணம் பண்ணி வச்சா பெண் எப்படி இருப்பாளோ இந்த பிள்ளை எப்படி இருப்பானோன்னு தோணும் கவலைப்பட வேண்டாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் செக் பண்ணிங்கோ நல்ல நண்பர்கள் இருக்காளா நல்ல தோழிகள் இருக்காளா அவளிடத்துல கான்பிடன்ஸ் அந்த பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ இருக்கா அந்த தோழியோ தோழனோ நல்லவனா இருக்கணும் இவனுடைய நன்மையில் ஆசை இருப்பவனாக இருக்க வேண்டும் நல்ல பழக்க பழக்கங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருந்துட்டா அப்ப நட்புங்கிறது பழகி போச்சு என்ன ஒண்ணு நம்ம ஜெனரேஷன் நமக்கு வயசு நிறைய இருக்கா அவளுக்கு வயசு குறைச்சலா இருக்கு அவளுக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் உட்காந்து நமக்கு பேச தெரியாது அதனால வேணா நம்ம கிட்ட ரொம்ப இருக்கலாம் அடுத்து நம்ம சொன்ன செய்வா இருந்தாலும் ஒட்டுதலே நம்ம எதிர்பார்க்கிறோம் பாசம் இல்லையனால் இந்த நாள்லயே கொஞ்சம் பாசம் குறஞ்சிட்டுதான் போறது ஏன் கண்ணனே கீதையில பாசம் குறந்தா வரண்டாம்னு நல்லதா போச்சு இந்த பிள்ளையும் பொண்ணும் அப்படியே இருந்துட்டாள் அப்ப எங்கோ ஒரு இடத்துல நல்ல நட்பு இருக்கான்னு பாத்துங்க நாளைக்கு தானே வாழ்க்கை இனிக்கும் அதனால எந்த குறையும் வந்து விடாது ஆக நல்ல நண்பர்கள் நான் நன்னா நினைக்கிற நண்பர்கள் பொறாமையில்லாத நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கணும் கருத்தை தான் இருக்கிற வேதவியாசர் விதவர் மூலம் சொல்லுகிறார் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கட்டும் கருத்தை நட்சி இருந்த ராமனிடத்திலே பிரார்த்திப்போம்